நாற்பத்தி ஏழாவது பாடல் ஆறாரையும் நீத்து இந்த உடம்பு மிக வேடிக்கையானது இது பெரிய எந்திரம் இதை செய்தவனுக்கு எத்தனை பட்டம் கொடுத்தாலும் தகும் இந்த உடம்பில் முப்பத்தாறு தத்துவங்கள் செயல்படுகின்றன அதென்ன முப்பத்தாறு தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நாலு பூதங்கள் ஐந்து பிருதிவி அப்பு தேயு வாயு ஆகாயம் ஞானேந்திரியம் ஐந்து மெய் வாய் கண் மூக்கு செவி கண்மேந்திரியம் செயல்படக்கூடிய இந்தியங்கள் ஐந்து சத்தம் ஸ்பரிசம் உருவம் ரசம் கந்தம் அந்த கரணம் நான்கு மனம் புத்தி அகங்காரம் சித்தம் எல்லாம் கூட்டினால் ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி வித்யா தத்துவங்கள் காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மூலப்ப பிரகிருதி என்று ஏழு சிவ தத்துவம் சாதாக்கியம் சக்தி சிவம் என்று ஐந்து ஆக மொத்தம் ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு வித்யா தத்துவம் ஏழு சிவ தத்துவம் அஞ்சு முப்பத்தி இந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்த நிலையில்தான் இறைவன் திருவருள் விளங்கும் ஆறாறு முப்பத்தாறு இதைத்தான் ஆறாரையும் நீத்து அதன் மேல் நிலையை பெயராய் அடியேன் பெறுமாறு உளதோ என்கிறார் அருணகிரியார் முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து மேல் உள்ள நிலையை மிக பெரும் பெயராக அடியேன் பெறுவதற்கு உன் திருவருள் வழிகாட்டுமோ என்கிறார் முருகா சீறி வந்த சூரனை சிணைந்து நீ தேவர்கள் தங்களுக்குள் பங்கு போட்டுக் கொள்ளும்படி பொன்னுலகத்தில் குடியேற்றி அவர்கள் மனத்தை குளிரச் செய்தவன் நீ ஆறாரையினி அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறுள்ளதோ என்றவர் சீரா அறுசூர் சிதைவித்து இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே என்கிறார் ஆயிரத்தெட்டு அண்டங்களை நூத்தி யுகம் ஆண்டவன் சோரன் அவனை சிதைவித்து அவனுக்கு மயில் வாகனம் என்ற பெரும்பதத்தை தந்த நீ என்னை கட்டியுள்ள முப்பத்தாறு தத்துவங்களை சிதைவித்து எனக்கும் உன் திருவடி பேர் தரக்கூடாதா என்று கேட்கிறார் அருணகிரியார் ஆரார நிலையை பேராடியே பெருமாறு உலகோ சீரா வருசூர் சிதைவித்து இமயோ கூறா உலகம் குளிர்வித்தவனே